வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சிகாகோ நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐசக் சிங்கர் தனது தையல் இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு நியூசிலாந்து சுயாட்சி பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோசப் லிஸ்டர் என்ற பிரிட்டிஷ் மருத்துவர் முதலாவது ஆன்டிசெப்டிக் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குவாஹா இது ஒரு வகை வரி குதிரை இந்த இனத்தின் கடைசி குதிரை ஆம்ஸ்டர்டாமில் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஜோ என்ற தனது முதலாவது அணுவாயுத சோதனையை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இனவெறி கொள்கை காரணமாக தென்னாப்பிரிக்கா ஒலிம்பிக்கில் விளையாட தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானும் மக்கள் சீன குடியரசும் தமக்கிடையே நட்புறவு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஐ பி கம்ப்யூட்டர் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை அம்பாரை வீரமுனையில் நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமெரிக்காவின் தெற்கு டாகோட்டாவில் டிரெனோசரஸ் எனும் டைனோசரின் முழுமையான எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடா மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்களுக்குள் தடையில்லா வர்த்தகம் மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டன இரண்டாயிரம் ஆதாண்டு ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலான குர்ஸ்க் கப்பல் வெடித்து சிதறி பேரன் கடலில் மூழ்கியதில் ஊழியர்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாலத்தீவுகளில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி இடம்பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அசாப் ஹோல் என்பவர் செவ்வாய்க்கோளின் டைமோஸ் என்ற சந்திரனை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எக்கோ ஒன்று என்ற முதலாவது தொலைர்பு செயற்கைக்கோளை அமெரிக்கா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சீர்காழி இரா அரங்கநாதன் இந்திய கணிதவியலாளர் நூலகவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் நீலகண்ட சாஸ்திரி இந்திய வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மறை திருநாவுக்கரசு தமிழறிஞர் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோ சிவபாத சுந்தரம் வாணலி ஒலிபரப்பாளர் BBC தமிழ் ஒலிபரப்புக்கு தமிழோசை என பெயரிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்கெட் ஆங்கிலேய அமெரிக்க வானியற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விக்ரம் சாராபாய் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜியா உல் ஹக் பாகிஸ்தானின் ஆறாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏ திருநாவுக்கரசு தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ் அண்ணல் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சுசில் கொய்ராலா நேபாளத்தின் முப்பத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சித்தராமையா கர்நாடகத்தின் இருபத்தி இரண்டாவது முதல்வர் ஆயிரத்தி ஆண்டு நரேந்திர சிங் நேஹி உத்தராகண்ட் பாடகர் ஆயிரத்தி ஆண்டு சித்தாராம் யச்சூரி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு டிராட்ஸ்கி மருது தமிழக ஓவியர் ஆயிரத்தி ஆண்டு சிதத் வெட்டமுனி இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி ஆண்டு பீட் சாம் அமெரிக்க டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஆயிரத்தி நூறாம் ஆண்டு பலோட்டிலி இத்தாலிய கால்பந்தாட்ட வீரர் மறைந்தவர்கள் கிமு முப்பதாம் ஆண்டு ஏழாம் கிளியோபாட்ரா எகிப்திய அரசு ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு அபுல் பசல் முகலாய வரலாற்றாளர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வில்லியம் பிளேக் ஆங்கிலேய கவிஞர் ஓவியர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீபன்சன் ஆங்கிலேய பொறியியலாளர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ மெய்யப்பன் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குநர் ஆயிரத்தி ஆண்டு வில்லியம் ஷாக்லி நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு ரேலங்கி செல்வராஜா இலங்கை ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு கே லோகநாதன் இலங்கை அரசியல் செயற்பாட்டாளர் மனித உரிமை ஆர்வலர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச இளைஞர்கள் தினம் என்று மற்றும் உலக யானைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே